அவர்களே உங்கள் பேச்சை ஆண்கள் வந்து கேட்டு உங்களிடம் எங்களுக்கு என ஒரு நாளை ஒதுக்குங்கள் அன்று நாங்கள் உங்கள் சபைக்கு வருகிறோம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவற்றிலிருந்து எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார் இன்ன இன்ன நாட்களில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று நபிசல்லாக அணிஹந்த அவர்கள் கூறினார்கள் நாளில் ஒன்று கூடினர் அவர்களிடம் வந்த நபி அணிஹந்த அவர்கள் அல்லாஹ் தம்மிடம் கூறியவற்றை கூறினார்கள் பின்பு உங்களில் ஒரு பெண் மூன்று குழந்தைகளை முற்படுத்தி வைத்திருந்தால் அதாவது மரணித்திருந்தால் அவர்கள் அப்பெண்ணை நரகை விட்டு தடுக்கும் திரையாக திகழ்வர் என்று நபிம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹு அலிம் அவர்கள் இரண்டு குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரியே என்று கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் இரண்டு